பாடம் சட்டை அதன் நீளம் முன்கை வேட்டி தலை பாகையின் ஓரம் ஆகியவற்றின் அளவு பெருமைக்காக ஆடையை தூங்க விடுவது கூடாது பெருமையின்றி தூங்க விடுவதும் வெறுக்கத்தக்கதாகும்